ிஜாத்தாய தோத்திரவேத்ய கபானே ஞானமுத்ராய கிருஷ்ணாய கீதாமிருத்ததுகே நம பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் மூன்று ஸ்லோகங்கள்ல இருபத்தி ஆறு தெய்வீக குணங்களை உபதேசம் பண்ணினார் ஆன்மீக வாழ்க்கையை கடைபிடிக்கின்ற ஆன்மீக வாழ்க்கையிலே நிறைவை பெற விரும்புகின்ற சாதகனுக்கு இந்த இருபத்தி ஆறு குணங்கள் மிக அவசியம் என்பதை உணர்த்தியிருக்கிறார் அச்சமின்மை மன தூய்மை ஞான சாதனையில் நிலைத்திருத்தல் பொருளை பிறருக்கு பகிர்ந்தளித்தல் புலநடக்கம் பழகுதல் இறை வழிபாடு செய்தல் சாஸ்திரங்களை ஓதி பொருள் உணர்தல் தவம் மேற்கொள்ளுதல் நேர்மையாக இருத்தல் பிறரை எக்காரணம் கொண்டும் மனதாலோ வாக்காலோ உடலாலோ துன்புறுத்தாமல் இருத்தல் பொய் பேசாமல் இருத்தல் கோபத்தை வெற்றி கொள்ளுதல் துறவு மனப்பான்மை உடையவர்களாக இருத்தல் மனதிலே எண்ணங்களை நெறிப்படுத்தி ஒழுங்குபடுத்தி வைத்தல் புறங்கூறாமல் கோள் மூட்டாமல் இருத்தல் பிறருடைய குறைகளை பிறரிடத்திலே சொல்லுகின்ற தன்மையை விடுதல் என்று அதற்கு பொருள் பார்த்தோம் உடலிலே வாழ்கின்ற உயிர்கள் துன்பம் அனுபவிக்கும் பொழுது கருணை காட்டுதல் புலனின்பொருள்கள் நம் முன்னாலே இருந்தாலும் மனதிலே விகாரங்கள் ஏற்படாமல் இருத்தல் டெம்டேஷன் இல்லாமல் இருக்கிறது மென்மையாக இருத்தல் பிறர் நம்மை புகழ்ந்தாலோ அல்லது நல்ல காரியங்களை நாம் செய்யும் பொழுது பாராட்டினாலோ அதர்ம செயல்கள் விஷயத்திலோ வெட்கப்படுதல் பேச்சு உடல் அசைவுகள் இவற்றையெல்லாம் காரணமில்லாமல் செய்வதை விட்டுவிடுதல் அனைத்திலும் அறச் செய்வதிலே முன்னிற்பது கோபம் என்பது சிறிதளவும் உள்ளத்திலே எழாமல் இருக்கக்கூடிய பொறுமை எந்த செயலிலும் தளர்ந்து போகாமல் இருத்தல் உறுதியாக இருத்தல் தூய்மை அகத்தூய்மை புறந்தூய்மை எவருக்கும் வஞ்சனை செய்யாத குணம் அளவுக்கு மீறிய தற்பெருமையை விட்டுவிடுதல் எளிமையாக பணிவாக இருத்தல் இவைகளெல்லாம் தெய்வீக குணங்கள் என்று நாம் இந்த மூன்று ஸ்லோகங்களிலே பார்த்திருக்கிறோம் இனி அசுரகுணங்களை பட்டியலிடுகின்றார் பகவான் தம்போ தர்போபிமான கிரோத பருஷ்யம் பார்த்தசம்பத மாசுரீ தம்ப அப்படின்னா தர்மத்வஜித்வம் அதாவது தாம் பண்ணுற புண்ணிய காரியங்களை எல்லாருக்கும் சொல்கிறது நான் இதை பண்ணியிருக்கேன் இந்த கோயிலுக்கு நான் வைர கிரீடம் சாத்தியிருக்கேன் அந்த சுவாமிக்கு வைரத்தில் வேல் பண்ணி வச்சுருக்கேன் அதை பெருமை பேப்பரில் போடுறது இந்த கோயிலுக்கு நான் இந்த காரியத்தை செஞ்சேன் அந்த காரியத்தை செஞ்சேன்னு தாம் பண்ணியிருக்கிற புண்ணியத்தை பறசாற்றுறது சுவாஸ்திரப்படி புண்ணியத்தை பறசாற்றினா அந்த பறசாற்ற ஒரு சந்தோஷத்திலேயே அந்த புண்ணியம் அழிந்துவிடும் என்று சொல்லியிருக்கு புண்ணியம் நஷ்யத்தி கீர்த்தனாத் பாபம் நஷ்யத்தி கீர்த்தனாத் நாம் பண்ணின பாபத்தை பறைசாற்றினா பாபம் அழிந்துவிடும் அதே மாதிரி நாம் பண்ணின புண்ணியத்தையும் டம்பம் அடித்தோமானா எல்லாருக்கும் பேப்பர்ல எல்லாம் போட்டு நான் இந்த புண்ணியம் பண்ணியிருக்கேன் இத்தனை காரியம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னால் அந்த புண்ணியமும் போயிடும் ஆகவே அந்த குண அசுர குணங்கிறார் நல்ல காரியத்தை செஞ்சுட்டு அந்த நல்ல காரியத்தை எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி பண்ணுறது எல்லாரும் அதை புகழலேன்னு சொன்னால் வருத்தம் வரும் அந்த குண அசுர குணம் அடுத்தது தர்பா இதோட அர்த்தத்தை நாளைக்கு சொல்கிறேன் தொடர்ந்து நாம் படிப்போம் தம்போ தர்போபிமான க்ரோத்பாருஷ்யா திய